அபமன் கான் பையனத்தின் அடுத்த அல்லாத்தாலா சொல்லுவது அல்லாஹால நல்ல அமல் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இவர்களை போன்ற ஆவார்களா அவர்களை இவர்களாக முடியுமா என்று அல்லாஹத்தாலா ஒரு கேள்வி கேட்டு அடுத்த ஆயத்தை குறிப்பிடுகின்றார் அபமன் கான் பையினத்தின் மின் ரப்பி ஒரு மனிதர் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்துள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றாரே அந்த மனிதர் ரப்பிடத்திலிருந்து தெளிவான ஆதாரம் சொன்னால் இஸ்லாத்தின் மீது ஈமானின் மீது அல்லாவுடைய சட்ட மீது அதுதான் தெளிவான ஆதார் அல்லது குரான் குரானுடைய சட்டங்களின் மீது தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்த தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கிறாரே அந்த ஒரு மனிதர் அப்படி இருப்பதோடு சாஹிதும் மின்ஹு அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாவிடத்திலிருந்து ஒரு சாட்சியாளரும் அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறாரே அந்த ஒருவர் கொஞ்சம் நுணுக்கமான கருத்து உள்ளது தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்ற அவர்களை முதலாவதாக சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹால அதுக்கு பின்னாலும் மற்றவரும் அதிலே வருவார்கள் தன்னுடைய ரப்பிடத்திலும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடியவர் ரசூல்ல அவர் அலுவலம் அவர்களை எதுலூர் மின்ஹூ அல்லாவயத்தில் இருந்து ஒரு சாஹித் ஒரு சாட்சியாளரும் அவரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தொடர்ந்து கொண்டிருக்கூடிய நிலைமை சாட்சியாளர் அப்படிங்கிறதுக்கு ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள் அவர்களோடு ஒரு சாட்சியாளரும் இருக்கின்றார் அவர் யாரு ஜிப்ரிஸ்லாம் என்று முதல் கருத்து அதில் ஜிப்ரீல் அலையாம் அவர்கள் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு சாட்சி சொல்லி கொண்டிருக்கின்றார் ஒரு நாளைக்கு பல தடவை ரசூல்லாய் செல்லத்தில் வந்துட்டு போறாங்க தேவைப்பட்ட நேரங்களில் எல்லாம் வருகின்றார்கள் எல்லாம் எப்பொழுது அனுப்பி விடுகின்றன அப்பொழுதுதான் அவர்கள் அவங்க ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு சாட்சியாளராக இருக்கின்றார்கள் என்று கருத்து அதே போன்று ரசூல்லாய் சல்லாஹ் அலேவு செல்லம் அவர்கள் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சி ரசூல்லாவே சாட்சி ஏன்னா ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அந்த மக்களுக்கு முன்னால் தெளிவாக இருக்கின்றது எந்த விதமான தப்பும் தவறும் அவரிடத்தில் வந்ததே கிடையாது எந்த நேரத்திலும் அவர் பொய் பேசியது கிடையாது மீன் பேச்சுக்களை பேசியது கிடையாது விளையாட்டுக்காக கூட எந்த நேரத்திலும் தவறான நடவடிக்கை இருந்தது கிடையாது என்றெல்லாம் அந்த மக்களுக்கும் தெரியும் ரசூல்லாய் சலோல்லா அலே சொல்லம் அவர்கள் அந்த சாட்சி ரெண்டாவது மூன்றாவது சாட்சி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் ரசூல்லாய் சலோல்லா அலுவலம் சொல்லக்கூடிய சொல் சொல்லல்லா அலுவலம் அவருடைய சொல் அது எப்பொழுதுமே உண்மையானது சத்தியமானது ஆக செல்லல் அலி செல்லம் ரசூல் அல்லாவுடைய ரசூல் என்பதற்கு அவங்க சொல்லுவதுதான் சாட்சியாக இருக்கின்றது என்பது பொருள் நான்காவது ஒரு அர்த்தம் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களை பாதுகாப்பதற்காகவே மலக்குகளை அல்லா நான் நியமனம் செய்திருக்கின்றான் அதை செல்லா அலுசல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் என்னை பாதுகாப்பதற்கு மலக்குகள் இருக்கின்றார்கள் என்பதாக இவர்களுக்கு தேவையான உதவிகளை அதை மலக்குகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தான் ரசூல்லாய் சல்லா அலை செல்லும் அவர்களுக்கு சாட்சியாளர்கள் என்பதாக பொருளாக இதேபோல் ரசூல்லாய் சல்லாஹிலே செல்லும் அவர்களுக்கு சஹாபாக்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கின்றார்கள் யார் யார் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் அதில் தலீரலி அல்லாத்தலா என்பவர்கள் சொல்லுகின்றார்கள் நானும் அந்த சாட்சியாளர்கள் ஒருவன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் ரசூல்லாவுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒருவன் அவர் உண்மையான ரசூல் தான் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டால் குரான்ல அதில் தலீர் அலி சொன்னார்கள் ஒரு தடவை குறைசியர்களில் இருந்து மக்காவாசிகள் குறைசியர்கள் அவர்களில் இருந்து ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஏதாவது ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்து இறங்காமல் குரானில் ஆயத்துக்களே கிடையாது என்பதாக சொன்னார் குறைசியர்களில குறைசிய வம்சத்தை சார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஏதாவது ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருக்கு ஆனால் பேரெல்லாம் இருக்காது சூசகமாக சொல்லப்படும் பாபு பக்கர் சித்திகளில் எல்லாத்தால் அவருடைய விஷயத்தில் பல ஆயத்துகள் இறங்கி இருக்கின்றன உமர்ல இல்லா தன்னுடைய பல விஷயங்களில் பல ஆயத்துகள் இறங்கி இருக்கின்றன உஸ்மானுடைய விஷயத்தில் பல ஆயத்துகள் இப்படி சில சகாபாக்களை குறித்து சில ஆயத்துகள் இறங்கின பேரெல்லாம் இருக்காது ஆனால் ரசூல்லா சல்லுல்லா அலிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க அல்லது அங்கே நடந்த நடைமுறை இருக்கின்றதை அதை வைத்து அந்த ஆயத்திற்கு இவருடைய இவருடைய விஷயத்தில் தான் அந்த ஆயத்து இறங்கி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளலாம் நிறைய இருக்கும் பல சம்பவங்கள் பல சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆயத்துகள் இறங்கிய காரணம் இப்படி ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஒவ்வொரு குறைசியில் உள்ள ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஏதாவது ஒரு ஆயிரத்து ரெண்டு இருக்கத்தான் செய்கின்றது என்பதாக சொன்ன பொழுது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கேட்டார்கள் உங்களை பற்றி எந்த ஆயத்து வந்திருக்கு உங்களை பற்றி என்ன ஆயத்து அப்படின்னு கேட்டான் வையத்திலோ சாகிதும் மின்ஹு என்றெல்லாம் சொல்லுகின்றன இந்த ஆயத்து என்பதாக சொன்னார் அதாவது அபமன் கான் பையீனத்தின் ரம்பி வையத்திலோ சாகிதும் மின்ஹு என்ற சொல்லுகின்றன ஒரு சாட்சியாளர் அவரை தொடர்ந்து வருவார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியாளர் நான் தான் என்பதால் சொன்னார்கள் என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல ஆயிரத்து அதே மாதிரி சாஹித் என்பதற்கு சாட்சியாளர் ஒரு சாட்சியாளர் அவரை தொடர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு இதற்கு முன்னால் உள்ள ஒரு வேதம் இஞ்சியில் அதுக்கு முன்னால் சவுராத் இந்த இஞ்சியிலும் சௌராத்தும் ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கின்றன ஏன்னா தௌராத்திலும் அல்லாஹால நபி அவர்களுடைய பெயரை சொல்லியிருக்கின்றான் இஞ்சியிலும் பெயரை சொல்லி இருக்கின்றான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அரிசா அலிஸ்லாம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள் குரானிலும் அந்த விஷயத்தை அல்லாஹாலா எடுத்து சொல்லி காட்டுகின்றனர் அதனால இஞ்சில் தௌராத் போன்றவை எல்லாம் ரசூல்லாய் சல்லூல்லா அலிசல்லாம் அவர்கள் உண்மையான நபி அவர்தான் கடை கடைசி நபி இறுதி நபி என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதும் அதனுடைய கருத்தாகும் அதே மாதிரி ஷாஹித் என்பதற்கு இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகின்றது அபமன் கான்லா பையினத்தின் வயதுலோஹு ஷாகிது தன்னுடைய ரப்புடைய ஆதாரத்தின் மீது தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒருவர் அவரை ஒரு சாட்சியாளர் தொடர்ந்து வருகின்றார் அந்த நிலையில் என்று சொன்னால் அந்த சாட்சி குரானுடைய ஆச்சரியமான தன்மைகள் அதாவது குரானுடைய மோஜிசா குரான் ரசூல்லாய் சல்லா அலையுடன் காட்டித் தந்த மோஜிசாக்களிலே அற்புதங்களிலே முதன்மையானது மிக சிறப்பானது காலத்திலே பல மோஜிதாக்கள் நடைபெற்றனாக்கள் சரி எந்த நேரத்தில் அந்த மோஜிசா நடைபெற்றதோ அதோடு மறைந்து விட்டது முடிந்து விட்டது இப்ப நம்ம அதை சரித்திரத்திலே ஹதீசுகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள் நம்ம பார்க்கணும் அவ்வளவுதான் ஆனால் நேரடியாக கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு மோஜிசா ஒரு அற்புதம் குரான் மட்டுமே அது நிரந்தரமாக இருக்கும் தயாமத்தினால் வரைக்கும் இந்த மொழிதா இருந்து கொண்டே இருக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய அறிவாளிகள் ஆற்றல் பெற்றவர்கள் வந்தாலும் சரி இது மொழிதா என்பதை ஒப்புக்கொள்வார்கள் அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள் அவரை தொடர்ந்து ஒரு சா ஒரு சாட்சியாளர் இருக்கின்ற இந்த குரான் தான் மிகப்பெரிய சாட்சியாளர் என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றோம் அதே சாட்சியாளர் நிறைய கருத்துக்கள் சொல்லுகிறார் சாட்சியாளர் என்பதற்கு இரவும் பகலும் சாட்சி காலம் முழுவதும் சாட்சி எல்லா காலமும் ரசூல்லாய் சல்லுல்லா அலை செல்லும் அவர்களை பற்றி சாட்சி சொல்லி கொண்டிருக்கும் எப்படி நமக்கும் அதே மாதிரி தான் எல்லா காலம் இரவு பகல் எல்லாமே நமக்கு சாட்சி சொல்லும் இடங்கள் பொருள்கள் அனைத்தும் நமக்கு சாட்சி சொல்லும்னாலும் நிறைய சொல்லியிருக்கும் நம்ம என்ன செய்யறோம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்கு சாட்சி சொல்லக்கூடிய பொருள்களாக எல்லா பொருள்களும் நல்லா தலை அமைச்சு வச்சுருக்கிறான் அதே மாதிரி இரவையும் அகற்ற பகலையும் அமைச்சு வச்சிருக்கான் அல்லாதால இதுபோன்று ரசூல்லாய் சல்லுல்லாஹே செல்லும் அவர்கள் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள் என்பதற்கு இரவும் பகலும் சாட்சி அதே மாதிரி இடங்களும் சாட்சி மற்ற பொருள்களும் சாட்சி எல்லாமே சாட்சிகள ஒரு சாட்சி அவரை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் என்று சொன்னால் பலவிதமான சாட்சிகளுக்காக அந்த ஒரு சாட்சி என்பது பல விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது எப்படி அப்போ ரசூல்லா அவன் கான அலாபையீனத்தின் ரம்பிகி தன்னுடைய ரப்பிடத்திலும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒருவர் சாஹிது மின்ஹு அவன் புறத்திலிருந்து அல்லாவின் புறத்தில் ஒரு சாட்சியாளர் அவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலவையிலும் இதற்கு முன்னால் இந்த குரானுக்கு முன்னால் அல்லது வந்து ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மூசா அலி இஸ்லாமருடைய வேதமும் சாட்சியா அவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த மூசா அலி இஸ்லாத்துடைய வேதம் எப்படிப்பட்டது இமாமும் வரஹ்மா அது வழிகாட்டியாகவும் ரஹமத்தாகவும் இருக்கக்கூடிய நிலையில் மூசா அலை இஸ்லாத்துடைய வேதமும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹு ரப்பிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் உலாய்க்கு நபி அவர்கள் இதை கொண்டு இந்த குரானை கொண்டு ஈமானும் கொள்ளுகிறார்கள் யார் மூசா அலி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது ரசூல்லாய் சல்லுல்லா அலேஸ்லாம் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக கொள்ளலாம் அல்லது ரசூல்லாய் சலுல்லா சேத்துடைய காலத்தில் இருக்கக்கூடிய பனி சிறவர்கள் சில பேர் ஈமான் கொண்டார்கள் அப்துல்லா பின்சலாம் போன்றவர்கள் அவர்களை வைத்துக் கொள்ளலாம் இவர்கள் எல்லாம் இந்த கு குரானை கொண்டும் ஈமான் கொள்ளுகிறார்கள் முந்தைய எப்படி தவிரத்தை கொண்டவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்களோ அதுபோன்று குரானை கொண்டும் ஈமான் கொள்ளுகிறார்கள் ஒமையூர் பிஹி மின் அல்லாவி பன்னார் இப்படிப்பட்ட அதாவது இந்த தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து அவர் அவரை பற்றி ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஒருவரும் மூசா அலை இஸ்லாமருடைய வேதமும் அதற்கு முன்னால் சாட்சியாக இருந்து தெளிவான ஆதாரத்தை மீறி இருக்கக்கூடிய அவர் நிராகரிக்கக்கூடிய மனிதரை போன்று ஆக முடியுமா குரானுடைய ஆயத்தின சில இடங்களில் ஒரு வாசகத்தை மட்டும் அல்லாதலாம் சொல்லியிருப்பான் அதனுடைய தொடர் இல்லாமல் இருக்கும் அந்த தொடர் முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ சொல்லப்படக்கூடிய அந்த வாசகங்களை வைத்து அந்த கருத்துக்களை அந்த வாசகத்தை அமைக்க வேண்டும் இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹலா அப்பமன் காண அலா பையினத்தின் என்று பின்னால ரெண்டு விஷயத்தை அல்லாஹால சேர்த்து சொல்லி தெளிவானுடைய ரம்பிடத்திலிருந்து தெளிவான ஆதாரத்தின் மீது ஒருவர் ஒருவரா அப்படின்னு விட்டுட்டான் அப்பமன் காண ஒருவரா அப்படின்னா ஒருவர் யார் ஈமான் கொள்ளவில்லையோ தெளிவான ஆதாரத்தின் மீது இல்லையோ சாட்சிகளும் இல்லையோ அப்படிப்பட்டவரை போன்றா அப்படின்னு அறுத்தம் அதாவது ரசூல்லாய் சல்லா அலுவல்லம் அவர்களோ அல்லது இந்த தெளிவான ஆதாரத்தின் மீது உள்ள மனிதர்களோ அதை இல்லாதவர்களை போன்று ஆக முடியாது என்ற கருத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எவர் ஒருவர் இதை நிராகரிக்கின்றாரோ அல்லது அந்த ரசூலை நிராகரி நபியை நிராகரிக்கின்றாரோ மினல் அஹாபி பல கூட்டங்களில் இருந்து அஹாப் என்று சொன்னால் பல்வேறு விதமான மக்கள் சேர்ந்த ஒரு குழு ஒரு கூட்டம் அதாவது மக்கள் மக்காவாசிகள் காவிரியர்கள் இருக்காங்க அப்புறமற்ற யூதர்கள் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இப்படி பல்வேறு மக்கள் இருந்தார்கள் பலவிதமான மார்க்கங்கள் உடையவர்கள் இருந்தார்கள் மார்க்கங்கள் தன்மைகள் உடையவர்களில் எவர் ஒருவர் இதை நிராகரிக்கின்றாரோ இந்த குரானை நிராகரிக்கின்றாரோ அல்லது அவரை நிராகரிக்கின்றாரோ ரசி சலா அலுவலம் அவர்களை நிராகரிக்கின்றாரோ பன் நார் அவர் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம்தான் ரசூலை மறுத்தாலும் குரான மறுத்தாலும் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம் தான் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் பல தகு மீரியத்தின் மின் அதுல எந்த விதமான நபியை நீங்கள் கொள்ள வேண்டாம் அவருக்கு நரகம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டும் இப்போ இங்கே எப்படி நம்புகின்றாரோ அதே ரசூலையும் நம்ப வேண்டும் குரான நம்பிறார் ரசூலை நம்பல அப்படின்னு சொன்னா அவருக்கு நரகம்தான் என்பதா இருக்கு நம்ம பார்க்குறாங்க எப்போ நான் ஜிம்மாவில கூட நம்ம சொன்னோம் குரான் மட்டும் போதும் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அதில் குரான் என்று தங்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள் தவறான கருத்துக்களை எழுதி ரசூல்ல்லா தான் தேவையில்லை ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது ஹதீஸுகள் எல்லாம் கற்பனையானவை அது உண்மையானவை அல்ல ரசூலுக்கு என்ன வேலைன்னு குரான் கொண்டு வந்து கொடுக்குறது தான் அவருக்கு வேலை வேறு வேலை கிடையாது அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகிறார் அப்போ குரான்லேருந்து இந்த ஆயத்துக்கள்லாம் இருக்குது ரசூலை பத்தி ரசூல் அவர்களை வழி அவர்களுக்கு வழிபடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டு அவங்க சொல்றதை கேளுங்க இருக்குது லா இலாஹா சொன்னா பத்தாதுன்னு சொல்றோம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அது கொண்டு வந்து கொடுக்கறதுதான் வேலையை தவிர அவரை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் கிடையாது அதுக்கு என்பதாக சொல்லி பலவிதமான குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கெல்லாம் பதிலாக இதை சொல்லி காட்டுகின்றார் யார் அவரை மறுக்கின்றாரோ மறுக்கணும் அஹாபி பல கூட்டங்களில் இருந்து இந்த கூட்டம் இப்ப வந்த கூட்டம் அதில் சேர்ந்து அஹசாப் அப்படின்னு சொன்னதற்குரிய பன்மை வார்த்தை பலவிதமான கூட்டங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மதுசிகள் குஃப்பார்கள் முஷிரிக்குகள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை பிரிவினர்கள் எல்லாரும் அந்த அஹாப் வந்துடுவாங்க அது இப்போ அப்ப சொன்னாலும் சரி இப்போது சொன்னாலும் சரி எல்லாரும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம்தான் என்று அல்லாஹால குறிப்பிட்டு இங்கே இந்த குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பார்க்குற நம்பர் பலவிதமான தவறான கருத்துக்களை குரானுக்கும் ஹதீஸுக்கும் சொல்லிக்கொண்டு ஹதீஸுகள் இல்லை என்றால் ஹதீசமாக இருக்கிறாங்க ஹதீஸுகள் எதுவுமே கிடையாது குரானுக்கு தவறான கருத்துக்களை சொல்லுகின்றார் ரசூல்லா சல்லா அலையல்லம் அவர்களை புகழக்கூடாது இப்போ தொழுகையில் வந்து அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் ஓதணும் அவங்க எழுதி எழுதியிருக்கிறான் இந்த மாதிரி நீங்கள் வந்து தப்பத்தியதாக ஓதுறீங்க தொழுகையில் முஷிரிக்குகளை பற்றி ஓதுறீங்க சைத்தான பற்ற வர ஆயத்தை அதாவது திராவனை பற்றி வரக்கூடிய ஆயத்துக்கெல்லாம் ஓதுறீங்க அது எப்படி ஓதுறது அல்லாஹுவை தொழுவதற்காக நின்று கொண்டு தக்மீர் கட்டி கொண்டு அல்லாவுடைய சன்னிதானம் நிற்கக்கூடிய நேரத்தில் சைத்தாம்பேர் சொல்லலாமா அப்படிங்கிறான் சைத்தாம்பேரை சொல்லலாம் தப்பத்தியதாக எப்படி ஓதுறது அதில் அபூலாகவே பற்றி சமிக்கப்பட்ட ஆயத்த அந்த ஆயத்தை எப்படி ஓதுறது அதே மாதிரி லானத்துள்ளாகி அலகி அப்படின்னு வரது அல்லாஹுடைய லானத்து உண்டாவதாக அதை ஓதுனீங்க பின்ன என்னப்பா பண்ணுன்னா அல்லாவை போகக்கூடிய ஆயத்தில் மட்டும்தான் ஓதணும் அது எந்த ஆயத்துப்பா சூலத்தில் பார்த்தியா மட்டும்தான் ஓதும் அங்கே சூரத்தில் பார்த்தாவில் அல்லாஹ் போகிறது கூறாமல் கிடையாது அலம்புலா இரப்பில் அலிமி அல் ரஹ்மான் லாய் மாலிகேதீன் வரைக்கும் இருக்குது அப்புறம் ஐயாக்கனாவது ஐயாக்கன்கிறது அல்லாஹ்ட்ட கேட்குறது இருக்குது அப்புறம் ரெண்டு பேருக்கு சேர்ந்து பொதுவாக சிராத் அல்லதீன் அண்ணா தாலையும் வயிறு மகபூபி அலையும் இருக்குது அண்ணம் தாலேகி வயிறு நோதோபி அலேகும் அப்படிங்கிறது யார் என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு ரசூல்லா சலாசம் சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் கேட்டால் அது இல்லை அப்படி தான் ஓதணும் இப்போ சூழத்தில் பார்த்தியாக மட்டும்தான் ஓதணும் அப்படிங்கிறோம் மற்றதெல்லாம் ஓதக்கூடாது அதே மாதிரி தொழுகையில் ரசோல்லாவுடைய பேரெல்லாம் சொல்லக்கூடாது அத்தையாத்து ஓதனா அத்தையாத்தூர் இல்லாயோ செலவாத்து ஓதி முடிச்சிக்க வேண்டியது தான் அந்த முகமதுன்னு பேர் வருதுல அஷாத் அண்ணன் முகமதுன்னு அப்துவர் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி செலவாத்தூர் ஓதக்கூடாது அப்படி யாராவது தவறான கருத்துகள் இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து யார் குரான் மட்டும் போதும் சொல்றாங்க அவங்களுக்குரிய ஆயத்தாகவும் அல்லாஹை யார் இவரை மறுக்கின்றாரோ யார முகமது சல்லா அலுவலாம் நபியை மறுக்கின்றாரோ மினல் அஹா பல இருந்து எவர் மறுத்தாலும் தான் அவர் வாக்களிக்கப்பட்ட அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் பலாத்தகு பி மிரியத்தின் அதுல எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு அப்படிங்களா பலாத்தகு அப்படின்னு சொன்னா நீர் சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிற கருத்துல பலாத்தக்கு பி மிரியத்தின் மின்ஹூ அதிலிருந்து உமக்கு எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது என்று சொல்லலாம் அப்ப ரசுல்லாம் சந்தேகப்படுறாங்களா ரசூல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹால் அதனை சொல்லுகின்றார் அதாவது இந்த வாசகம் கருத்து மற்ற மனிதர்களுக்கு சேர்த்து இந்த குரான் உம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது தான் உண்மையானது தான் அன்னகுல் ஹக் இந்த குரான் சத்தியமானது மெர் ரப்பிக்க உம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்துள்ள சத்தியமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகத்தை மேற்கொள்ள வேண்டாம் அல்லது மனிதர்களை பார்த்தவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவர் நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொருவரை பார்த்து மல்லாஹால சொல்ல யாரும் சந்தேகப்படக்கூடாது இது ரப்பிடத்திலிருந்து உங்க உம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது தான் என்று எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது அக்சராய் மீனோன் எனினும் பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கை கொள்வதே இல்லை பார்க்குறோம் இதை நம்பிக்கை கொள்றவங்க எத்தனை பேர் மிக குறைவானதான் உலகத்தில் உலகத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தான் அதிகமாக இருக்கு ஈமான் கொள்ளாதவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க ஒமன் அபுல முனிப்தர அருல்லாஹி கதிபன் அடுத்தம் அல்லாஹாலாவின் மீது பொய் சொல்றவங்க அல்லாஹுடைய அல்லாஹுக்கு தகுதி இல்லாத பேச்சுக்களை வார்த்தைகளை சொல்லு இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் ஒமன் அவலமு எவன் அநியாயக்காரன் மிகப்பெரிய அநியாயக்காரன் மிம்மன் ஒரு மனிதனை விட இஃத்தரா அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்தானே அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்ற அல்லாஹின் பொய்யை கற்பனை செய்தான்னா அல்லாஹுக்கு கூட்டாளி இருக்கிறான் அல்லா ரெண்டு அல்ல ஒரு அல்லா அல்ல பல அல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹுக்கு மக்கள் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அல்லாஹால அடுத்தவருடைய உதவி தேவைப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் கற்பனை செய்கின்றார்களே அவர்களை விட அநியாயக்காரன் யார் இருக்கின்றார் யாரும் கிடையாது அவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று அல்லாஹால குறிப்பு அதான் என்ன சீர்கால முன் முன் ஆகுதீன் என்று சொன்னான் சூரத்துமான் அல்லாஹால சொல்லுவது என்றான் சீர்கு வைப்பதுதான் இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் இருக்கக்கூடிய அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் என்பதாக சொன்னான் அதனால அல்லாஹின் மீது பொய்யை கற்பனை செய்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் யாருமே கிடையாது சரி அதே மாதிரி அந்த மக்காவாசிகள் குரேஷியர்கள் சில பேர் அந்த தெய்வங்களை சிலை தெய்வங்களை வணங்கி கொண்டு ஹராம் ஹலால் என்ற விஷயத்தில் தாங்களாகவே சில சட்டங்களை வகுத்து கொண்டார்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஹராம் இதெல்லாம் எங்களுக்கு ஹலால் அப்படின்னு சொல்லி அவங்களே வகுத்துக்கிட்டாங்க எந்த நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கின்றோ அந்த நேரத்தில் அந்த ஹலா ஹராம் ஆக்கிய பொருளையும் கூட ஹலால் ஆக்கிடுவாங்க சில பொருளை ஹராம்னு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால் அவங்களே ஹராமாக்கிய பொருளை அவங்களே ஹலால் ஆக்கிடுவாங்க அப்போ ஹராம் ஹலால் ஆக்கியது அல்லாஹத்தால் ஹராம் ஹலால் என்பதை சொல்லாமல் தாங்களாவே ஹராம் ஹலால் என்பதை உற்பத்தி செய்து கொண்டார்களே இவங்களும் அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை கேட்டால் அல்லாஹ் எங்களுக்கு சொன்னா அப்படித்தான் அப்படிம்பாங்க ஆயிரத்துக்களை நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கு அல்லா தான் சொன்னா அல்லா தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறான் நாங்கள் இதை ஹலால் ஆக்கி கொள்ளலாம் இதை ஹராம் ஆக்கி கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள் அப்போ ஹராம் ஹலால் என்பதை இவர்களாகவே கற்பனை செய்து ஆக்கி கொண்டு அல்லாஹ் மீது பொய்யை சுமத்துகின்றார்களே அவர்களை விட அநியாயக்காரன் யார் இருக்கின்றார் என்று அல்லாஹ் இவர்கள் எல்லாம் இங்கே எப்படியும் விட்டுவிடப்படுவார்கள் உலகத்தில் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து சுலமாக வாழ்ந்து போயிடுவாங்க ஆனால் கடைசியில் ஒரு நாள் அல்லாஹைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் தண்டனை கொடுக்கப்படுவார்கள் அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது எடுத்து காட்டப்படுவார்கள் அதாவது கேள்வி கணக்குக்காக கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் என்று கேட்பார் எவ்வளோ லோன் அப்படின்னா எடுத்துக்காட்டப்படுவார்கள்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் அவர்களுடைய செயல்களுக்குரிய கேள்விகளுக்கு விசாரணைக்காகவே அங்கே கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் துயாமத்தினால அல்லாஹாலா அவர்களை பற்றிய அவருடைய அமல்களை பற்றி விசாரிப்பான் என்பவர் சரி நிறுத்தப்படுவார்கள் சொன்னால் நிறுத்தி நீ என்ன செஞ்ச அப்படின்னு அவங்கள்ட்ட மட்டும் கேட்கறதில்ல அவங்கள்டையும் கேட்பான் அல்லாஹாலா ஆனால் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள் அங்கே வயகுல் அஷாத் சொல்லுவார்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் அல்லாவுடைய கடுமையான தண்டனை சாபம்னா யாருக்கு அல்லாஹுடைய சாபம் ஏற்படுகின்றதோ அல்லாஹுடைய கோபம் ஏற்படுகின்றதோ அவர் கடுமையான தண்டனை கூறியவர் என்பது அலா அறிந்து கொள்ளுங்கள் லானத்துல்லா அல்லாவுடைய சாபம் ஏற்படும் என்பதாக சொல்லுவார்கள் இவர்கள் தான் தங்களுடைய ரப்பின் மீது பொய்யை இட்டு கட்டியவர்கள் என்று சொல்லுவார்கள் என்று சாட்சிகள் சொல்லுவார்கள் சாட்சிகள் ரசோல்மார்கள் அதே மாதிரி யார் யார் சாட்சிகளாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்திருக்குன்னு அவர்கள் எல்லாம் எல்லாமே சாட்சியாளர்கள் மலக்குகள் சாட்சியாக வருவார்கள் நபிமார்கள் சாட்சியாக வருவார்கள் மனித அதாவது ஜின்களிலும் மனிதர்களிலும் இருந்து பல சாட்சிகள் உருவாக்கப்படுவார்கள் இந்த உலகத்தில் நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேன்னா அதெல்லாம் பார்த்து குறிப்பிடுத்து வைத்து கொண்டு அல்லது பதிவு செய்து கொண்டு சிலர் இருக்கின்றார்கள் அதில் கிண்களிலும் இருக்காங்க மலக்குகளிலும் இருக்கிறாங்க மற்றவர்களையும் இருக்காங்க எல்லாரும் சாட்சியாளர்களாக கொண்டு வரப்படுவார்கள் அதே போன்று கல் மண் மற்ற பொருள்கள்லாம் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் சாட்சி தான் எல்லா பொருளும் சாட்சி தான் ரசூல்லா இஸ்லாம் சொன்னால் ஹதீஸ் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு எந்த உலகத்தில் எந்த பொருளும் மனிதனுக்கு சாட்சியாக இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது நான் இந்த பகுதி ஒருவர் நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம் சொன்னால் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சாட்சி நான் தொடழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாய் நமக்கு சாட்சி இருக்கக்கூடிய இந்த விரிப்பு சாட்சி இங்கே இருக்க பேசக்கூடிய நேரத்தில் இந்த மைக்கு சாட்சி இங்க இருக்கக்கூடிய புத்தகம் சாட்சி இந்த மேஜை டேபிள் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே சாட்சி நான் என்ன செய்கின்றேன் அப்படிங்கிறது அதனால தான் சாட்சிகள் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் என்று விளக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி சொல்லும் பூமியினுடைய எல்லா பகுதிகளும் சாட்சி அந்த நாளிலே இந்த பூமி சொல்லி காட்டும் அக்பாரஹா தன்னுடைய செய்திகளை அறிவிக்கும் என்னென்ன சொல்லுகின்ற அல்லாஹை திக்ரு செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த திக்ரொருள் கேட்கின்றதோ அந்த பொருள் எல்லாம் இவருக்கு சாட்சி சொல்லும் அதனாலதான் மரங்கள் செடிகொடிகள் அடர்ந்த ஒரு இடத்திற்கு சென்றால் சப்தமிட்டு திக்ரு செய்து கொள்ள வேண்டும் கேட்கூடிய அந்த மரங்களிலே இருக்கக்கூடிய இலைகள் கிளைகள் பழங்கள் காய்கள் பூக்கள் இவை எல்லாமே சொல்லும் அவர் என்று எல்லா பொருள் ஒரே ஒரு தடவை அல்லாஹர் சொன்னார் பல்லாயிரக்கணக்கான பொருள்கள் அங்கே இருக்கும் பல்லாயிரக்கணக்கான இலைகள் இருக்கும் எல்லா இலையங்கள் இலைகளும் சாட்சி சொல்லும் எல்லா மரங்களும் சாட்சி சொல்லும் அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு தப்பு செஞ்சா பாவத்தை செய்தான் பாவம் செய்தான் என்று எல்லாம் சாட்சி சொல்லும் அந்த மனிதனுக்கு சாட்சி பற்றி அதுவும் சொல்லிருக்க முன்னால்தீனி ஒரு நேரத்தில் அந்த பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய ஜின் மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி குயாமத்தினால் அவருக்கு சாட்சி சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் சாட்சி எல்லாரும் சொல்லுவோம் ஒரு கல் அல்லது மண் மரம் ஜின் மனிதன் யார் கேட்டாலும் இந்த மோஹினுக்காக சாட்சி சொல்லுவார்கள் அதனால தான் மோதினாருடைய தர்ஜா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு எல்லா பொருளும் அது ரத்தாபி அவருடைய சத்தம் சப்தம் எவ்வளோ தூரத்திற்கு கேட்கின்றதோ அவ்வளோ தூரத்தில் உள்ள எல்லா பொருளும் சாட்சி சொல்லணும் இப்போ மைக்கை வச்சு மைக்கில் வேறு அதெல்லாம் ஆரம்லாம் பெரிசா வச்சு சத்தம் போட்டு சொல்லும்போது எவ்வளோ தூரத்துக்கு சத்தம் கேட்குதோ அந்த தூரத்தில் எத்தனை பொருள்கள் இருக்குதோ அந்த பொருள் பூரா சாட்சி சொல்லணும் அது மனிதர்கள் ஜின்கள் மரம் செடி கொடி கல் மண் எல்லாமே சாட்சி சொல்லும் என்றார் மண் சஜத இந்த மௌல இந்த சஜரின் அவர் ஹஜரின் சகிதளவுக்கு அமல் எவர் ஒருவர் ஒரு அடியான் சஜிதா செய்கின்றார் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்லுக்கு பக்கத்தில் அந்த பொருள் இந்த மனிதன் குறியாமத்தினால சாட்சி சொல்லும் என்பதாக குறிப்பிடுகின்ற அதனால எல்லா பொருளும் சாட்சி சொல்லும் இந்த பூமி பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள் அதே மாதிரி கபரு கபு மனிதனை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்லா செல்வாசன் சொல்லுகின்றார்கள் எபன ஆதம் ஆனா ஒரு நாள் பகல் இரவு கபரும் சொல்லது ஆதமுடைய மகனே அதாவது கபருக்கு போன பின்னால கபூரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட பின்னால அந்த கபு மனிதனை பார்த்து சொல்லுகின்றது அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு கபு கபு அந்த மனிதனை பார்த்து எந்த கபருக்கு நாம் போக போகின்றோமோ அந்த கபராக மனிதனை பார்த்து சொல்லி நீ என் மீது நடந்து தெரிகின்றாய் ஒரு நாள் என்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ வந்து சேர வேண்டும் நீ என் மீது என்னுடைய முதுகன் மீது என்னிடத்திலே வந்து நீ அழவேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீ வகை வகையான உணவுகளை என்னிருக்கான புழுக்கள் வயிற்றுக்குள்ளே என்று அந்த கபு சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதால் அதே மாதிரி கபருக்கு போன பின்னால் அவன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த கபு அவன் சொல்லும் ஆதமுடைய மகனே என் பக்கமாக நீ எத்தனை நாள் வந்து போயிருக்கின்றாய் கபறு பக்கம் எத்தனை எத்தனை கபறுகள் இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம போயிருக்கிறோம் உனக்கு என்னிடத்தில் நீ வந்து விடுவா என்ற நினைவு வரவில்லையா என்னை பற்றி உள்ள நினைவு உனக்கு ஏற்படவில்லையா என்றெல்லாம் அந்த கபராக இருந்த மனிதனிடத்தில் கேட்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அந்த மனிதனத்து சாட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் அதே மாதிரி இரவு பகல் வரக்கூடிய நேரத்தில் மனிதனை பார்த்து சொல்லுகின்றது பகல் வந்தால் பகல் மனிதனை பார்த்து சொல்லுகின்றது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல ஒரு பகல் வரும்பொழுது காலை நேரம் உதயம் அந்த பகல் நேரம் உலகில் உள்ள எல்லா மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றது நான் ஒரு புதிய படைப்பு நேற்று இருந்த நாள் அல்ல நான் இன்று இன்று வேறு நாள் நேற்று இருந்த நாள் அல்ல இன்னைக்கு நாள் வேற நாள் இல்ல ஹல்குன் ஜதீர் என்ன அமல் செய்கின்றாயோ அதை பற்றி நாளை மறுமையிலே நான் சஹிதாக சாட்சியாளனாக இருப்பேன் என்று அது சொல்லும் அதே மாதிரி இரவும் சொல்லும் ஆகவே என்னிடத்திலே நீ நன்மையை செய்து கொள்வாயாக சஹித் துலக பிஹி நான் உனக்கு மருமை நாளையிலே உனக்கு சாட்சி சொல்லக்கூடியவனாக இருப்பேன் பையின் லம் தரணி அபதா பகல் நேரம் சொல்லுகின்றது இன்றைய தினம் இந்த நாள் அதாவது நான் இப்பொழுது நான் போய்விட்டால் திரும்ப இனி உன்னிட உன்னிடத்தில் எப்பொழுதுமே வரமாட்டேன் இன்னைக்கு போயிடுச்சு வச்சிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் உள்ள நேரம் இதுக்கு பின்னால் எப்போது வருமா இனிமேல் எப்பொழுதுமே வராது சியாமத்த நாள் வந்தாலும் வராது போனது போனதான் முடிஞ்சு போச்சு அன்று சொல்ல லவ் அது மலைத்து வலம் தரணி அபதா நான் போய்விட்டால் திரும்ப எப்பொழுதுமே இனி என்னை பார்க்க முடியாது என்று சொல்லு இதே மாதிரி இரவும் சொல்லி கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி சல்வல்லா அலிஸ்வலம் சொல்லுகின்றார்கள் அதனால் இதெல்லாம் அந்த இரவு பகல் எல்லாமே மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றன என்பதாக பொருளாகும் அதனால தான் அல்லாஹால இவை எக் அஷாத் சாட்சியாளர்கள் சொல்லக்கூடிய நிலையில் சாட்சியாளர்கள் சாட்சி சொல்லக்கூடிய நிலையிலே அப்போல் ஷா ஹா உலா இல்லதீன் கதவு அலா ரப்பியின் தங்களுடைய ரப்பின் மீது இவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள் என்று சாட்சியாரர்கள் சொல்லுகின்ற நிலைமையில் அல்லாஹாலாவிடத்தில் இவர்கள் எடுத்து காட்டப்படுவார்கள் கேள்வி கணக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹ் லானத்துல்லாஹே அலிபீன் அல்லாஹுடைய லானத் அவனுடைய சாபம் அவனுடைய கோபம் அநியாயக்காரர்கள் மீது ஏற்படுவார்கள் அல்லதீன யசுத் அந்த அநியாயக்காரர்கள் அந்த காப்பிர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மறுபடியும் மரணிக்கிறான் அல்லா அல்லதீன யசு துரான் சபியில் இல்லா வயபகோனக ஐவஜா அவர்கள் அல்லாவுடைய பாதையை விட்டும் வழியை விட்டும் மற்றவர்களை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் வழியை விட்டும் மற்றவர்களை மற்றவர்களை அவர்கள் தடுத்துக் கொண்டிருந்தார்கள் வயபகோனக அதை கோணலானதாக தவறானதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தெரிவித்துக் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் அது கோணலான வழி தவறான வழி என்பதாகவும் அவர்கள் சொல்லிக் என்பதாக குறிப்பிடுகின்றனர் பாதை அவருடைய வழிக்கு இவர்கள் வராதது மட்டுமல்ல மற்றவர்களையும் தடுக்கின்றார்கள் அவர்கள் அந்த வழியை விட்டு தடுக்கிறார்கள் முக்காவாசிகள் குபார்கள் அபு ஜெஹல் உத்பா போன்ற தலைவர்கள் அவங்க ஈமான் கொள்ளாத மட்டுமல்ல யாரும் ஈமான் கொண்டு கூடாது என்பதிலே மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள் வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் ரசூல்லாய் சொல்ல அலைய சொல்லம் அவர்களை பற்றி தான் முதலாவதாக எச்சரிக்கை செய்வார் ஊருக்கு புதுசாக யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சிங்க மக்காவுக்கு உடனே அவங்கள்ட்ட போய் உடனே போவாங்க போய் அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க இது மாதிரி இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காரு அவர் பக்கத்தில் கூட நீங்கள் போயிடாதீங்க அவர் பேச்சையே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பக்கமாக போக வேண்டும்ன்னா அவருடைய பேச்சை நீங்கள் காதலை கேட்டுடாதீங்க காதலை வந்து பஞ்ச வச்சு அடைச்சிங்க என்று சொல்லி பஞ்சியெல்லாம் கொடுப்பாங்க காதலை வச்சு அடைக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த மாதிரி தடுக்கக்கூடிய தன்மை அவர்களிடம் இருந்தது இது இது மிகப்பெரிய குற்றம் இவங்க நேர் வழி கொள்வதில்லை வருவதில்லை அடுத்தவருக்கு நேர்வழி ஆவதை விட்டும்கூட மக்களை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாத்தால் குறிப்பிடுகின்ற இவர்கள் தான் மறுமையை ஆகிரத்தை நிராகரிக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் கொள்ளாதது காரணம் அடுத்தவரை தடுக்கிறது இந்த மார்க்கத்தை தவறானதாக கருதுவதற்கெல்லாம் கேட்டால் ஆகிரத்தை மறுப்பது மறுமையை மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் சரி இவர்கள் இப்படி எல்லாம் தடுக்கிறதுனால இந்த மார்க்கத்தை முழுமையாக தடுத்து விட முடியுமா இல்லாமலாக்கி விட முடியுமா அதாவை பலவீனமாக்கி விட முடியுமா அவர்கள் நம்மை தோல்வி செய்யக்கூடியவர்களாக கிடையாது அல்லாவை தோல்வியாக்கிவிடலாம் அல்லாவை தோத்து போயிடுவான் முடியுமா அது முடியவே முடியாது இந்த பூமியிலே நம்மை தோல்வியுறச் செய்யக்கூடியவர்களாக இயலாமையாக ஆக்கக்கூடியவர்களாக இவர்கள் இல்லை இவங்க செய்கிறதுனால அல்லாஹத்தால் ரொம்ப பலவீனமாகிடுவான் தோற்று போயிடுவான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உனாக்காரலகம் மின் தூள் இல்லாகி மின்னாவும் இல்லையா ஆனால் இவர்களுக்கு அல்லாவை தவிர வேறு எந்த பொ உதவியாளரும் கிடையாது எந்த பொறுப்பாளரும் கிடையாது எந்த கண்காணிப்பாளரும் கிடையாது யார் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அல்லாவை தவிர அப்படி இருந்தும் கூட இவர்கள் அல்லாஹின் மீது பையன் சொல்லுறாங்க அல்லாஹுடைய வழியை விட்டு மக்களை தடுக்கிறாங்க அல்லாவுடைய வழிக்கு வர்றதில்லை நிராகரிக்கிறாங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க என்று அல்லாஹெல்லாம் சுட்டி காட்டுகின்றார் ஒமா கா நலகும் மின் தோணில்லாயி மின் அவுலியா அல்லாதை தவிர வேறு யாரும் இவர்களுக்கு எந்த பொறுப்பாளரும் உதவியாளரும் யாரும் கிடையாது பாதுகாப்பாளர் யாரும் கிடையாது அவுலியா வலி என்பதற்கு நிறைய வந்திருக்குது வலி என்பதற்கு பன்மை ஔலியா என்பது இந்த இடத்துல பொறுப்பாளர் உதவியாளர் பாதுகாப்பாளர் என்ற அர்த்தமெல்லாம் உண்டு உதவியாளர்கள் யாரும் கிடையாது பாதுகாப்பாளர்கள் யாரும் கிடையாது பொறுப்பாளர்களும் யாரும் கிடையாது இவர்களுக்கு இப்போ இவ அல்லாவுடைய வழிக்கு வராமல் அவர்களை த மக்களையும் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகிரத்தை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவை தோல்வியுற செய்யக்கூடிய செய்துவிடலாம் என்று நம்பிக்கொண்டு இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம் அதனால யுபால் அதாப் அவர்களுக்கு தண்டனை இரட்டிப்பாக ஆக்கப்படும் வன் மடங்காக ஆக்கப்படும் ரட்டிப்புன்னு சொன்னால் சாதாரணமானது பல மடங்கு தண்டனை கிடைக்கும் சாதாரண மக்கள் அதாவது இதெல்லாம் வந்து தலைவர்களுக்கு இவங்க தானே தடுக்கிறாங்க பொதுமக்களை தடுக்கிறாங்க வர்றவங்களையும் தடுத்துடுறாங்க அதனால இவர்களுக்கு தண்டன் ரெண்டு மடங்கு கிடைக்கும் ரெண்டு மடங்கு அப்படிங்கிற கருத்து பல மடங்கு அவர்களுக்கு தண்டனை பல மடங்காக கொடுக்கப்படும் இது காரணம் என்ன தெரியுமா இவங்க இந்த மாதிரி அல்லாஹுடைய வழிக்கு வர்றது இல்ல ஈமான் கொள்றது இல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது இல்ல மற்றவர்களை தடுக்கிறாங்க ஆசிரியத்தை மறுக்கிறாங்க இதுக்கெல்லாம் அசல் காரணம் ஒன்று இருக்கு தங்களுடைய உறுப்புகளில் ரெண்டு உறுப்புகளை சரியாக இவர்கள் பயன்படுத்துவதில்லை அதனால மாகாணு எஸ்தத்தையோன சம்ம இவர்கள் கேள்வி புலனை பயன்படுத்துவது கிடையாது அதை சக்தி பெறுவதில்லை மா காணு சக்தி பெறுவதில்லை அச்சம்மை கேட்பதற்கு சக்தி பெறுவதில்லை அப்படின்னா கேட்கறதே கிடையாது காதை சரியாக பயன்படுத்துவதில்லை இப்போ ரசூல்லாய் சல்லா அலையம் சொன்னதை கேட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு திருத்தம் ஏற்பட்டும் அது முன்னாடி நான் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன் பலவேளை சொல்லியிருக்கிறோம் லம்மாது என்று ஒருவர் கேட்டாங்கன்னா போதும் பொதுவாகவே நல்லதை கேட்கணும் கேட்டாங்கன்னா திருத்தம் ஏற்படும் கேட்குறதே கிடையாது இதிலிருந்து அந்த கருத்தும் சொல்லப்படுகின்றதைய சரி லம்மாது என்று ஒருவர் அவர் வெளியூர்காரர் மெக்காவுக்கு வந்தார் அபு ஜஹல் அவனை சார்ந்தவர்களெல்லாம் அவரை கூட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி இந்த ஊரில் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கிறதும் அவர் சூனியர்காரர் அவர் பெரிய சாதகர் பெரிய கவிஞர் அதனால் கவி கவிதைகளை சொல்லுவாரே தவிர வேற எதையும் சொல்ல மாட்டார் அவர் பைத்தியகார் அப்படி அப்படின்லாம் சொல்லி நிறையா விஷயங்களை சொல்லி அவர் பக்கத்துலேயும் போயிடாதீங்க அப்படின்னு அவங்க அம்மா அதுக்கிறாரு நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் ஆஹா அப்படிப்பட்ட மனுஷ்ட்ட போகவே கூடாது நம்ம தீனெலாம் என்னாகிற மார்க்கம் என்னாகுது பாரம்பரியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நான் போகவே இல்லை ஆனாலும் இவங்க சொன்ன பிறகு எனக்கு மனசில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு போய்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க சொல்லாமலே இருந்தாலும் இவர் போகாமலே இருந்திருப்பார் சொன்னதுனாலும் சந்தேகம் வந்துருச்சு பொதுவாக நம்ம சொல்லுவோமாலே அம்மா அம்மார்கள் வந்து பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஏய் இந்த டப்பா இருக்கு பாரு அது கிட்ட மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிச்சோம் அவன் பார்ப்பான் அந்த டப்பாவில் என்னமோ இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு அங்கே போய் பார்ப்போம் எங்கே போகாதேன்னு சொல்கிறாங்க அங்கே போவோம் அது மாதிரி லம்மா அதுக்கு என்னாச்சுன்னு கேட்டால் சரி போக வேணான்னு சொல்கிறாங்க போய்தான் பார்ப்பமே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு எண்ணம் இருக்குது அவர் ஏதோ ஷா ச கவி கவிதைகள்லாம் சொல்கிறதாக சொல்கிறாரு எனக்கு நிறைய கவிதைகள் தெரியும் பழைய கவிதைகள் புது கவிதைகள் எல்லாமே தெரியும் போய்த்தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன் சரி அவருக்கு ஏதோ நோய் ஏற்பட்டுருக்குது பெரிய நோய் ஒன்று ஷெஹர்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆள் தான் நம்ம போ செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனார் போய் ப்ரிசு இல்லாய் செலவலாய் செலவு உட்கார்ந்துருந்தாங்க சொன்னார் இந்த மாதிரி உங்கள் கோம் உங்கள் கூட்டத்தினர் உங்களை பற்றி இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா சொல்கிறாங்க பைத்தியம் உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் அந்த பைத்தியத்துக்கு எனக்கு நல்லா வைத்தியம் பார்க்கணும் அவர் பெரிய வைத்தியம் நான் அதனால் வைத்தியம் பார்க்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு சேகர் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க அந்த சூனியை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்காகவே உள்ள மருந்துகள்லாம் வழிகளெலாம் நான் சொல்லி தர்றேன் அல்லது உங்களை கவிஞர்ன்னு சொல்கிறாங்க அந்த கவிதைகளை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கவிதைகள் எங்கிருந்து வந்தது யார் சொன்னது பழைய கவிதையா புது கவிதையா அப்படின்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் பேசுனார் அது சொல்லா சொல்லி பழக்கேனன்னு கேட்டால் முதல்ல யார் வர்றாங்களோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ அமைதியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் கேட்பாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் கடைசியில் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் அது அப்போ சகோதரரை பேசி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் சொல்லலாமா சொல்லலாம் ரசூல்லாய் சொல்லலாம் சொன்னால் ஒன்றும் சொல்லலை எதையும் பேச்சை எதையும் சொல்லலை இப்போ நம்ம பயான ஆரம்பிக்கும் போது சொல்கிற மாதிரி அதாவது நஹ்மது ஹூ வனஸ்தீன் ஹூ வனஸ்தா ஃபிர் ஹூ மீன் பி ஹி வனத்தவ குலாலி அல்லாவை போகிறது ரசூலை போகிறது ஷஹாதத்தை சொல்கிறது இந்த கா வார்த்தைகள் இதை சொன்னாங்க இது வரைக்கும் சொன்னாங்க சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உட்கார்ந்துருந்தவர் ஒரு மாதிரியாக இதாகிட்டார் ஏன்னு இது மாதிரி வார்த்தைகளை அரபி தான் அவரும் அரபி பேசுகிறவர் அரபி வார்த்தைகளும் கேட்டதே கிடையாது இது வரைக்கும் அப்போ சொன்னார் சகோதரரை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னாரு ரசூல்லா இஸ்வா திருப்பி சொன்னாங்க வேறு ஒன்றும் பேசவே இல்லை நஹமது ஹோ வனஸ்தயில் ஹோ அப்படின்னு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சொன்னாங்க சொன்னி முடித்த உடனே அவர் சொன்னார் அஷாத் அல்லாஹ் இலா இல்ல அல்லா அஷாதா அன்னக்கு ரசூல் களிமையாக சொல்லிட்டார் இப்போ கேட்கறதுனால என்னாச்சு ஈமான் வந்துச்சு கேட்டார் ஈமான் வந்துச்சு அது மாதிரி அல்லாஹுடைய சொல் ரசூலுடைய சொல்லு நம்ம பலதெல்லாம் சொல்லியிருக்கேன் ரெண்டு சொல் அதை தவிர உலகத்தில் வேறு சொல்லே கிடையாது வேறு எந்த சொல்லுக்கு எஃபெக்டே கிடையாது அதெல்லாம் சாதாரணமானது என்ன அதான் அல்லாவுடைய அல்லாவுடைய சொல் ரசூலுடைய சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறதும் சொல்றோம் இங்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னா கேட்கறது இல்லை அப்படின்னு அல்லாஹால சொல்கிறோம் கேட்பதற்கு முனைவதில்லை கேட்குறதே கிடையாது ஒமா காணு யுசிரோன் அவர்கள் பார்ப்பதும் இல்லை நல்ல விஷயங்களை பார்க்கணும் ரசூ வந்து பார்க்கணும் உன்னால் பார்த்து அதே மாதிரி குரானை பார்க்கணும் குரானுடைய ஆயத்துக்களை பார்க்கணும் யார் நல்லதை சொல்கிறாங்களோ அவர்களை பார்க்கணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்போ கண்களையும் காதையும் பயன்படுத்துவதே இல்லை காதுகளையும் பயன்படுத்துவதே இல்லை என்பதாக பொருளாகும் பொதுவாகவே ஒரு மனிதன் நேர் பெறுவதற்கு இந்த ரெண்டு உறுப்புகள் மிக முக்கியமானது கண்ணும் காதும் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு உறுப்புகளை எவர் பயன்படுத்துகின்றாரோ அவர் வெற்றியாளராக ஆயிடுவார் அவர் நேர்வழிக்கு வந்து விடுவார் அவருக்கு எல்லா வழிகளும் கிடைத்துவிடும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அதனால் இந்த மனிதர்கள் நேர்வழி பெறாததற்கு இந்த பயன்படுத்தாதான் என்பதை அல்லாஹத்த மேலும் அல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டவர்கள் விளைவித்துக் கொண்டவர்கள் அவர்கள் எதை கற்பனையாக சொன்னார்களோ செய்தார் கற்பனை செய்தார்களோ அது தவறி விட்டது இவர் கற்பனை செஞ்சு ஒரு தெய்வத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க இந்த தெய்வம் நமக்கு கடவுள் இதைத்தான் வணங்க வேண்டும் என்று எதை கற்பனையாக ஆக்கி கொண்டு அது இவர்களை விட்டு மறைந்து விட்டது சென்று விட்டது அப்படின்னு சொன்னால் குயாமத்தினால் இல்லை இது நம்மளை காப்பாற்றும் நாம் இந்த தெய்வத்தை வணங்கினால் நம்மை காப்பாற்றும் இப்போ சொல்கிறாங்களா இல்லையா இந்துக்கள்ல நிறைய பல கடவுளை வணங்குறாங்க என்னென்னு கேட்டால் இந்த தெய்வம் தான் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு இந்த மாதிரி அவர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இந்த தெய்வம் எங்களை காப்பாற்றும் இந்த தெய்வம் எங்களுக்கு அறிவை தரும் இந்த தெய்வம் எங்களுக்கு பணத்தை தரும் இந்த தெய்வம் எங்களுக்கு பதவியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு இது பங்கு போட்டு வச்சுருந்தாங்க இப்போ நம்ம தினந்தோறும் பேப்பரில் பார்க்கலாம் இந்த மாதிரி ராசி உள்ளவங்க இந்த தெய்வத்தை வணங்கினால் இன்னது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன வேணுமோ அந்த தெய்வத்துட்டு போகணும் அப்போது ஒருத்தருக்கு எல்லாம் கிடைக்குன்னா எல்லா தெய்வத்தையும் வணங்கணும் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி உள்ள தெய்வங்கள்லாம் அங்கே கொண்டு வரப்படும் இவர்கள் கற்பனையாக வணங்கி கொண்டிருந்தவை அவையெல்லாம் அந்த நேரத்தில் மறைந்து விடும் அங்கே இருக்காது நல்ல இவர்களை விட்டு மறைந்து விடும் மாப்தரூன் இவர்கள் கற்பனையாக செய்து கொண்டிருந்தார்கள் அது எல்லாம் மறைந்து விடும் எல்லா தெய்வங்களும் போல் சந்தேகமே கிடையாது இவர்கள்தான் ஆஹிரத்திலே அவர்களே நஷ்டவாளர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் இந்த ஆயத்தில் அல்லாஹத்தாலா பல விஷயங்களை அதாவது இந்த காபிரான காபிரான இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள் மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்தக்கூடிய இவங்க எவ்வளோ இங்கே ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹலா காப்பீரர்களை பற்றி ஆரம்ப அமன் அவுலமும் இஃப்தரா அல் அல்லாஹி அல்லாஹ் மீது க கற்பனை செய்யக்கூடியவர்களே யார் பெரிய அநியாயக்காரன் யார் என்று தொடங்கிய அந்த ஆயத்திலிருந்து இந்த ரெண்டு ஆயத்து மூணு ஆயத்து இருக்குது இந்த ஆயத்துகளில் தீமைகளை பதினாலு விஷயங்கள் அநியாயக்காரன் யார் அப்படின்னு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தங்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் கொண்டு போகப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் அது கதபோ அலா ரப்பிம் தங்களுடைய ரப்பின் மீது பொய்யை கற்பனை செய்கின்றார்கள் அது ஹராம் அல்ல இந்த தெய்வம் அந்த தெய்வம் அல்லாவுக்கு இணையாக இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி கற்பனை இது ஒரு குற்றச்சாட்டு லானத்துலாஹ் அல்லாஹைய் அந்த அநியாயக்கர் மீது உண்டு இது அவர்களுக்குரிய விஷயம் இல்லா இந்த தண்டனை கிடைப்பதற்கு காரணம் பாதையை விட்டு அவர்கள் மக்களை தடுக்கின்றார்கள் மார்க்கத்தை கோணலானதாக இவர்கள் நினைத்து கருதி கொண்டிருக்கின்றார்கள் தவறான மார்க்கம் இது சரியில்லை அப்படின்னு அல்லாஹால பல இடங்கள சொன்ன அப்படின்னு சொன்னா கோணலான வழி இது நேரான வழியெல்லாம் கோடலார வழி நம்பிக்கிட்டு இருக்காங்க வபில்லாக மருமையை இவர்கள் மறுக்கின்றார்கள் எட்டாவது லம்ய கூ இவர்கள் என்ன செய்தாலும் சரி உலகத்திலே இந்த பூமியிலே அவர்கள் அல்லாஹுக்கு அல்லாவை தோல்வியுறச் செய்யக்கூடியவர்களாக இல்லை அல்லாவை தோல்வியுற செய்து விடலாம் என்று நம்புகின்றார்கள் அது ஒரு குற்றச்சாட்டு மாக்கான இந்து இல்லாத இல்லையா அல்லாவை தவிர வேற எந்த பொறுப்பாளனும் உதவியாளனும் யாரும் இவர்களுக்கு கிடையாது அப்போ அல்லாஹு தாலாவை தவிர வேறு உதவியாளர்கள் இருக்கின்றார்கள் என்று நம்புகின்றார்கள் அது ஒரு குற்றச்சாட்டு யுலாஹு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை கடுமையாக ஆக்கப்படும் பண்படங்காக ஆக்கப்படும் மாணு ஒமா கா ஒ அதை எஸ்தத்தியமான சம்மன் இவங்க பார்க்க முடியவில்லை கேட்கவும் முடியவில்லை அதாவது பார்வையையும் கேள்வியையும் காதையும் கண்களையும் சரியாக பயன்படுத்தவில்லை அல்லதீன ஹசிரும் தங்களுக்கு தாங்களே இவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் ஒலல்ல அன்பும் மா இவர்கள் கற்பனை செய்தவை எல்லாம் மறைந்து விட்டன ஒஃபில் ஆசிரியத்தை ஹம் ஹாசின் இவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் ஆகிரத்திலே மறுமையில் என்று அல்லாஹாலா சொல்லக்கூடிய காபிரர்களை பற்றி அவர்கள் ஏர் தண்டனைக்குரியவர்கள் என்பதற்கு பதினாலு விதமான விஷயங்களை அல்லாஹ் ஆயத்துடைய தொடரிலே சொல்லுகின்றான் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது சரி காபிர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்னென்ன தீய செயல்களை செய்வார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு அது ஆகிரத்திலே இவர்கள் அதனை பெற்றுக் என்பதை அல்லாஹால தெளிவுபடுத்திய பின்னால் நல்லவர்களை பற்றி அல்லாஹாலா அடுத்து குறிப்பிடுவார் இன்னும் என்ற ஆயத்தினுடைய தொடரில் நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அல்லாஹாலத்தில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி அடுத்த ஆயத்துகளில் அல்லாஹலாக குறிப்பிடுவேன் என்ஷ அல்லா அடுத்த வர சம்பந்தமாக அல்லாஹாலா கேட்டவற்றிலிருந்து ஆயத்துக்கள் என்ன சொல்லுகின்றனவோ அதை நம்முடைய மனதிலே பதிய வைத்து அதன் மூலமாக பெறப்படக்கூடிய கருத்துக்களை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளை என் மனைவி இருக்கும் அல்லாஹாலாக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 ولقد أرسلنا نوحاً إلى قومه إني لكم نذير مبين ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم أليم فقال الملأ الذين كفروا من قومه ما نراك إلا بشراً مثلنا وما نراك اتبعك إلا الذين هم أرادلنا بادياً رأي கணியத்திற்கு பெரிய அல்லாஹாலுடைய பேரொர்களால் அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி இரண்டு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்னீன ஆமனு நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் அமிலு சாலிஹாதி நற்செயல்களை செய்தவர்கள் இலா ரப்பிஹிம் தங்களுடைய ரப்பை தங்களுடைய இரட்சகனை பயந்தவர்கள் உலா இக்கா ஜன்னா அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் என்றென்றும் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாக குறிப்பிடுகின்றார் இது வெளித்தோற்றத்திலே ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் சொர்க்கம் சென்று என்பது பற்றி சொல்லப்படுகின்றது இருந்தாலும் உள்ள கருத்து நிறைய இருக்கின்றது முன்னால் பல ஆயத்துகளுக்கு இது மாதிரி விளக்கங்கள் சொல்லப்பட்டு ஈமான் கொள்ளுதல் என்பதிலே எந்தெந்த நிலைகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் இமான பரல ஆறு ஏழு என்பதாக சொல்லுவோம் ஆமன் தும்பில்லாகி மலையாய்க்கு தீவுக்கு தும்பிகி என்ற தொடரிலே வரக்கூடியவை அதுபோன்று சாலியான அமல் என்பதற்கும் பல தடவை விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன ஏர்மனே ஒருவர் தொழுது விடுகின்றார் அவர் சொல்லுகின்றார் நான் நல்ல செயலை செய்கின்றேன் என்று சொன்னால் அது மட்டும் நல்ல செயலாக ஆக முடியாது தொழுகை முறைப்படிக்க தொழ வேண்டும் அதே நேரத்திலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நிலைகள் அவை அனைத்திலும் அவர் அல்லாஹ் ரசூருடைய சட்டங்களை பேணக்கூடியவராக இருக்கும் பொழுதுதான் சாலியாக அமல் செய்தவர் என்பதாக அவருக்கு சொல்லப்படும் உள்ளும் புறமுமாக நல்ல செயல்கள் உடையவராக அவர் இருக்க வேண்டும் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்ற நிலை இருக்கக்கூடாது மனதிலே ஒரு மாதிரி வெளி ஒரு மாதிரி இதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு மாதிரி வெளியே மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் வேறொரு மாதிரி எந்த நிலையும் இருக்கக்கூடாது அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் இதற்கு பேர் தான் சாலியகான அமல் என்பதாக சொல்லப்படும் சார் இதற்கு நீண்ட விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டு ஆக ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் அனைத்தையும் முழுமையாக செய்யக்கூடியவர்கள் அத்தோடு அந்த செயல்கள் மட்டும் போதாது வஹ்பத்து இலா ரப் தங்களுடைய ரப்பை பயந்து வாழக்கூடியவர்கள் அஹ்பது என்பதற்கு பல கருத்துகள் சொல்லப்பட்ட பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கருத்து பொருள் என்னவென்றால் பயப்படுதல் ஹுஷோ ஹுகோ என்பதாக சொல்லப்படும் அல்லாஹுவை பக்தியோடு மனம் நிகழ்ந்து அல்லாஹுவை பயந்து அஞ்சுதல் என்பதாக பொருளாகும் அப்படியானால் இரண்டு விஷயங்கள் எல்லாத்தெல்லாம் தெரியப்படுத்துகின்றான் உடல் சம்பந்தப்பட்டது உள்ளம் சம்பந்தப்பட்டது இன்னல்லதீன ஆமனு என்பதன் மூலமாக ஈமான் கொள்ளக்கூடிய நிலை மனதை சேர்ந்தது ஓ அமிலு சாலிஹாத்தி என்பது உடல் நிலையைச் சேர்ந்தது ஓ அஹ்மத்து இலா ரப்பீம் என்று சொல்லும் பொழுது அந்த நல்ல செயல்களை செய்யக்கூடிய நேரத்திலே அவருடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையைச் சேர்ந்தது ஈமான் என்பது கொள்பை சேர்ந்தது இதயத்தை சேர்ந்தது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த நம்பிக்கை உறுதியாக உள்ளத்திலே இருக்க வேண்டும் பிறகு அமல் செய்ய செய்ய வேண்டும் அந்த அமல் அல்லாவை பயந்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் குஷோ குலோ என்பதாக விளக்கம் சொன்னோம் தொழுகின்றோம் உள்ளம் மனதிலே அச்சம் என்பது இல்லாமல் ஒருவர் தொழுதால் அது தொழுகையாக ஆக்கப்பட மாட்டார் வெளித்தோற்றத்திலே தொழுது விட்டார் என்பதாக சொல்லுவோம் அவர் நிரந்தரமாகவே தொழுகின்றார் ஒரு நேரம் கூட கொலாச்சைவது கிடையாது என்று இருந்தாலும் கூட உள்ளம் என்பது இல்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகையிலே பலன்கள் கிடைக்கப்பெற மாட்டாது இங்கே சொல்லப்பட்ட அந்த நன்மைகள் அதற்குரிய முடிவு அதனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கப்பெறுவது சிரமமாக ஆகியோம் ஆக உடல் சம்ப மனம் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி உள்ளம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டும் என்று அல்லஹாக குறிப்பிடுகின்றார் உலாயிக் அஸ்ஹாபுல் நார் அத்தகைய உலாய்கா ஹாபுல் ஜன்னா அத்தகையவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கவாசிவர் என்றென்றும் அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆக அல்லாஹால இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் மனம் மெய் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய முன் நிலைகளும் மூன்று விதமான நிலைகளும் சரியாக இருக்க வேண்டும் வாக்கு சரியாக இருக்க வேண்டும் மனம் சரியாக இருக்க வேண்டும் மெய் என்பது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மனம் மெய் மொழி என்பதாக தமிழிலே சொல்லுவோமே அந்த மனம் மெய் மொழி அனைத்திலும் நல்ல செயல்கள் உடையவராக நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றான் அல்லாஹத்தால சரி ஆரம்பத்தில் மேலே காப்பிர்களை பற்றி அல்லாதத்தால சொன்னான் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே ஏற்றுக் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாத்தால சொல்லுகின்றான் சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்த ஒரு உதாரணத்தை எல்லாத்தால் குறிப்பிடுகின்றான் மசலுள் பரியக்கைனி கல் ஆழ்மா வல் பசீல் அசம்யல்ய் இரண்டு கூட்டத்தாருக்கும் உதாரணம் காபிர்கள் மூமின்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் உதாரணம் கல் ஆழ்மா வல் அசம் குருடரை போன்று பார்வை இல்லாதவரை போன்றும் செவிடரை போன்றும் வல் பசீரி வசமி பார்வை உள்ளவரை போன்றும் நல்ல கேள்வியுடைய கேள்வியின் திறன் உள்ளவரை போன்றும் கேட்கக்கூடிய தன்மை உடையவரை போன்றுமாவார் என்றல்லாக குறிப்பிடுகின்றான் அதாவது கல் குருடரை போன்று பார்வை இல்லாதவரை போன்று என்று சொன்னால் காப்பீர்கள் அதற்கு நேர் எதிர்ப்பதம் அடுத்து சொல்லுகின்றான் வல் பார்வை உள்ளவரை போன்று வல் அசம் செவிடரை போன்று இது காப்பிர்களுக்கு அதற்கு நேர் எதிரிலே மூமின்கள் வஸ் கேட்பவரை போன்று ஒரு குருடன் இருக்கின்றான் பார்வை இல்லாதவர் ஒருவர் இருக்கின்றார் பார்வை உள்ளவர் இருக்கின்றார் இரண்டு பேரும் சமமாவார்களா வேற இடத்துல அப்படி நேரடியாக எல்லாத்தலா கேட்கிறார் இரண்டு பேரும் சமமாவார்களா என்று கேட்கின்றார் இரண்டு பேரும் சமமாக முடியாது அதே ஒரு மனிதர் நன்றாக செவிப்புலன் உள்ளவராக இருக்கின்றார் செவிப்புலன் நன்றாக கேட்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றார் இன்னொருவர் அந்த தன்மை இல்லாதவராக இருக்கின்றார் இரண்டு பேரும் சமமாக முடியுமா இரண்டு பேரும் சமமாக முடியாது வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வளல் மில்லு வளர்க்கும் வெயிலும் சமமாகாது சமமாக மாட்டார் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் காபிர்கள் எல்லாம் இறந்து விட்டவர்களை போன்று மூவ்களெல்லாம் உயிருள்ளவர்களை போன்று இந்த இரண்டு பேரும் சமமாக மாட்டார்கள் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் அதே அல்லாஹத்துல இங்கே இப்படி சொல்லுகின்றான் மதலுள் வரியக்கை இரண்டு பிரிவினருக்கும் இரண்டு கூட்டத்தினருக்கும் உதாரணம் கல் ஆமா வல் பசீர் அப்படி சொல்ல வேண்டிய ரெண்டை சேர்த்த அல்லாத்தலை சொல்லிவிட்டு பிறகு அதாவது காப்பிர்களுக்குள்ள உதாரணத்தை சொல்லிவிட்டு மோமின்களுக்குள்ள உதாரணம் ரெண்டையும் சொல்லுகின்றார் கல் ஆமா வல்லி பார்வை இல்லாதவரை போன்றும் செவிடரை போன்றும் வல் பசீரி வார்வை உள்ளவரை போன்றும் செவி புலன் செவி திறன் உள்ளவரை போன்றும் என்பதாக அல்லஹா சொல்லிவிட்டு அல் எஸ்தியாதி மசலா இந்த ரெண்டு பேரும் சமமாவார்களா என்றும் அல்லாஹாலா கேட்கின்றான் ஒரு பார்வை உள்ளவர் பார்வை இல்லாதவர் ரெண்டு பேரும் சமமாக முடியாது அதே மாதிரி செவிடரும் செவிப்புலன் உள்ளவரும் சமமாக முடியாது இதே போன்றுதான் மூமினும் காபிரும் சமமாக முடியாது மூமின் இருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு காபீர் இருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் வேறு காபிர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் வேறு என்ற கருத்தை அல்லாஹால்தி ஆரிம் அசலா உதாரணத்தால் இந்த இருவரும் சமமாவார்களா ஆவார்களா என்று கேட்டுவிட்டு அஃபலா தரூன் நீங்கள் சிந்திக்கக்கூடாதா என்றும் அல்லாஹத்தால கேட்கின்றான் காப்பீர்களே அல்லது பூமிகளை பார்த்து சொன்னாலும் சரி நீங்கள் சிந்திக்கக்கூடாதா என்று பொதுவாக அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் குறிப்பாக காப்பிர்களுக்கு யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹத்தலா சிந்திக்கக்கூடாதா என்று கேட்கின்றான் அதே மாதிரி பூமின்கள் தங்களுடைய அந்தஸ்தை சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்தை ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான் என்பதை அந்த மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதையும் அவலாத்தரோர் நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று கேட்கின்றார் முன்னால அடுத்த மோம்கள் அவர்களுக்குரிய நிலை அவர்கள் செல்லக்கூடிய இடம் ஆகியவற்றை சொல்லிய பின்னால் உதாரணத்தையும் சொல்லிய பின்னால் அடுத்த அல்லாஹால சில நபிமார்களுடைய செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் பொதுவாக அல்லாஹத்தாலாவுடைய வழக்கம் இப்படி சில விஷயங்களை சொல்லிவிட்டு ஈமான் சம்பந்தமாக குஃபுறு சம்பந்தமாக சட்டங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு முன்னால் இருந்த நபிமார்கள் அவர்களுடைய கோம்புகள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த நபியுடைய சொல்லை கேட்காததின் காரணமாக அவர்கள் என்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹத்தால் எடுத்து சொல்லி இருக்குன்னா இது பல நபிமாரோடைய சம்பவங்கள் செய்திகள் முன்னால் உள்ள ஆயத்துகளிலே சொல்லப்பட்டு இருக்குன்னு சொல்லப்பட்ட அதே தான் வேறொரு ஆயத்தில் வேறொரு விதமாக அல்லாஹத்தால் இங்கே சில விஷயங்களை அதிகப்படுத்தி சொல்லுவார் வலக்கது அருசல்னா நூஹன் இலா கோமி இன்னி இலக்கும் நதியீரும் முபீன் நூர் அலே இஸ்லாத்துடைய சம்பவத்தை முதலாவதாக சொல்லுகின்றான் இதில் சில நபிமார்களை குறிப்பிடுகின்றான் ஒரு ஆறு ஏழு நபிமார்களுடைய செய்திகளை வரிசையாகலாஹால் சொல்லி காட்டுகின்றான் ஏழு நபிமார்கள் அதில் முதலாவதாக நூர் அலிஹஸ்லாம் அவர்களை சொல்லி காட்டுகின்றான் வழக்கது அர்சல்னா நூஹன் இலா கோமிஹி திட்டமாக நாம் நூர் அலிஹலாம் அவர்களை அவருடைய கவுமின் பக்கம் அனுப்பினோம் தூதராக ரசூலாக அனுப்பினோம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அவர் என்ன சொன்னார் அந்த கௌமகிரிடத்தில் இன்னி இலக்கும் நதிஇம் அப்படின்னு நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கின்றவனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னார் அதாவது அல்லாஹாலாவை பற்றி அல்லாஹுடைய சட்டங்களை பற்றி அவனுடைய விஷயங்களை பற்றி ஆக்ரத்தை பற்றி ஆக்கிரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி தெளிவாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று நூஹ் அலி இஸ்லாமர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் நபி நோஹ் நோஹ் என்று சொன்னால் பொதுவாக முன்னாலும் சொல்லியிருக்கலாம் நூஹ அலி இஸ்லாத்துடைய பேர் அப்துல் ஹஃபார் அல்லது அப்துல் என்பதாக சொல்லப்படுகின்றது அவருடைய பேர் அப்துல் ஹஃபார் என்பதாகவோ அல்லது அப்துல் என்பதாகவோ இருந்தது நோஹ் என்று ஏன் பெயர் ஏற்பட்டது நூஹ் என்று சொன்னால் ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர் என்பதாக பொருள் ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர் ஒரு தடவை ஒரு தெருவிலே அவர் போய் முனோஹலை இஸ்லாம் அவர்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இறந்து விட்டு செத்துவிட்ட ஒரு பிராணி கிடந்தது அது என்ன பிராணி என்பதிலே கருத்து வேறுபாடு பன்றி என்பதாக சொல்லுகின்றார்கள் நாய் என்பதாக சொல்லுகின்றார்கள் அதை பார்த்தவுடனே அவருக்கு ஒரு விதமான அருவறுப்பு ஏற்பட்டது அருவறுப்பு ஏற்பட்டவுடனே அல்லாஹத்தால அவர்களுக்கு அறிவித்தான் என மனம் என்ன நினைக்கிறதோ அதை அல்லாஹத்தாலாக தெரிவான் தெரிந்திருக்கின்றான் அல்லாஹாலா நோஹ அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னான் நோஹே நீ ஒரு படைப்பை வெறுக்கிறாயா அல்லது படைத்தவனை வெறுக்கிறாயா என்பதாக அல்லாஹாலா சொன்னார் கேட்டார் உடனே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது நபி அல்லவா பெரிய ரசூல் அதனால் உடனே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது அழ ஆரம்பித்தார்கள் யாரெல்லாம் நான் தவறு செய்து விட்டேன் என்பதாக ஒரு படைப்பை பார்த்து ஹோம் சுழிக்கக்கூடாது ஒரு அருவறுப்பான பொருளை பார்த்து அசிங்கமாக நினைக்க கூடாது என்பது பொருள் அல்ல அவர்கள் உயர்ந்த நபியாக இருந்த காரணத்தினால் அந்த மாதிரி ஒரு படைப்பு இது அல்லாஹுடைய படைப்பு என்ற எண்ணம் வர வேண்டும் அந்த நிலை மாறி அதை பார்த்து ஒரு அசிங்கமான ஒரு தவறான ஒரு கருத்து மனதிலே ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹால அவர்களுக்கு இந்த படிப்பினையை கொடுத்தான் இதை சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது அதில் லுக்மான் அலி அவருடைய சம்பவத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லவா அவர்கள் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர் அல்லாஹலா அவர்களுடைய பெயரால் ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றான் குரானிலே ஆனால் அவர்களுடைய வடிவம் அவருடைய தோற்றம் உருவம் கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டார்கள் அப்பொழுது யாரோ ஒருவரை அவரை பார்த்து நீர் இவ்வளோ பெரிய ஹக்கீமாக ஞானம் படைத்தவராக இருக்கின்றீரே உம்முடைய உருவம் இவ்வளோ அருவறுப்பாக இருக்கின்றதே என்பதாக கேட்டாராம் அப்பொழுது முக்மான் அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் நீ சித்திரத்தை பழிக்கின்றாயா சித்திர காரனை பழிக்கின்றாயா என்பதாக கேட்டார்கள் என்பதாக சொல்லப்படும் அதாவது நீ படைப்பை பழிக்கின்றாயா படைத்தவனை பழிக்கின்றாயா அப்படின்னு கேட்டார் என்பதாக அல்லாஹால அந்த படைப்பு கூறியவன் அவன் தான் படைத்தான் ஒரு படைப்பை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் மனதிற்கு வந்து அல்லாஹை போக வேண்டுமே தவிர அதில் இருக்கக்கூடிய தீமைகளை நினைத்து அதை குறை சொல்வது கூடாது என்பதும் இதற்கு மற்றொரு விளக்கமாக சொல்லப்படும் நம்பி ஐசா அலே இஸ்லாமர்கள் வழியிலே போய்கொண்டிருந்தார்கள் தங்களுடைய ஹவாரியின் சீடர்களுடன் ஒரு பன்றி இறந்து கிடந்தது ஐசா அலே இஸ்லாம் அவர்கள் பார்த்தவுடனே அந்த பன்றியை பார்க்கின்றார்கள் பார்த்தவுடனே சொன்னார்கள் இதனுடைய பல் இதனுடைய பற்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ஹவாரியன்கள் எல்லாம் சீடர்களெல்லாம் அதனுடைய அழுகி போன தோற்றத்தை பார்த்தார்கள் இது எவ்வளோ அசிங்கமாக இருக்கின்றது என்பதாக நினைத்தார்கள் ஈசா அலே இஸ்லாம் சொன்னார்கள் பல்லை பார்த்து சொன்னார்கள் இது இந்த பல் எவ்வளோ வெள்ளையாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் ஆகாவது ஒரு அசிங்கமான பிராணி அருவறுப்பான பிராணி இறந்து கிடக்கின்றது அழுகி கிடக்கின்றது அந்த நிலையிலும் கூட அவர்களுக்கு தோற்றம் அளித்தது அல்லாஹத்தாலாவுடைய படைப்பை பற்றி சிந்தித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது தெரிஞ்சிய நூஹா இஸ்லாம் அவர்கள் அந்த நிலையை அந்த நேரத்தில் அப்படி நினைத்ததன் காரணமாக அல்லாஹத்தாலா அவர்களை சுட்டி காட்டினான் அவர்களுக்கு அதனால் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலம் அழுதார்களா அதை நினைத்து நினைத்து ரொம்ப காலம் அழுதார்கள் அடிக்கடி ஒப்பாரி வைத்தாழக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் அதனால் அவருக்கு நூஹ் என்ற பெயர் ஏற்பட்டது என்பதாக சொல்லுவார் சரி இப்போ நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் முன்னால் உள்ள ஆயத்தில் சூறா வந்திருக்கும் இதுக்கு முன்னால் உள்ள சூறா இல்லை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் தொள்ளாயிரத்து ஆண்டுகள் தங்களுடைய கோமுகளுக்கு மத்தியில் அவர்கள் பணி செய்தார் டபுள்யூஎஃப் செய்தார் பிரச்சாரம் செய்தார் என்பதால் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தார் ஐம்பது ஆண்டுகளை தவிர என்று அல்லாஹத்தால சொல்லு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்களுடைய வயசு அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசு அப்படிங்கறதல்ல அதற்கு இம்னான் அபாசு அல்லாஹத்தால சொல்லுகின்றார்கள் பொதுவாகவே நபிமார்கள் நாற்பது வயது முடிந்த பின்னால் தான் நாற்பதாவது வயதுடைய அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்படும் இது பெரும்பாலான நபிமார்கள் சில நபியாரர்களுக்கு இது மாற்றமாக இருந்திருக்கின்றது இப்போ நூஹாலு இஸ்லாம் அவர்களுக்கு நாற்பதாவது வயதிலே நபிப்பட்டத்தை அல்லாஹாலா கொடுத்தான் அப்பொழுது பிரச்சாரத்தை ஆரம்பித்தவர்கள் தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹலா சொல்லுகின்றார் அப்படியானால் ஒரு நாற்பது ஆண்டுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் சரி அதற்கு பின்னாலே ஏற்பட்டது எல்லா மக்களையும் அழிக்க சொல்லி அல்லாஹாலா எடுத்தால் துவா கேட்டார்கள் அல்லாஹாலா அழித்தான் வெள்ளப்பிரளயத்திற்கு பின்னால் அந்த கப்பலிலே ஏறியவர்கள் எல்லாம் கரைக்கு வந்து ஒதுங்கினார்கள் அல்லாஹலா அவர்களை பிறகு வாழ வைத்தான் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படும் ஆக ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவருடைய வயது என்பதாக இன்னொரு அறிவிப்பின்படி ஆயிரத்தி முந்நூறு இன்னொரு ஆயிரத்தி இன்னொரு அறிவிப்பின்படி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இன்னொரு அறிவிப்பின்படி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன இது அந்த காலத்திலே ஆதம் அலி இஸ்லாம் ஆயிரம் இருந்தாங்க அதுக்கு பின்னால் நோக அலி இஸ்லாம் அவர்கள் மிக நீண்ட நிதிய காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றன இப்போ وَلَقْدَ وَلَقْ عَرْسَلْنَا نُوحًا إِلَىٰ نوح ورلي ورلي قَوْمِهِ نُوح علیہ السلام عورو لئے تنگلوڑے قومه لئن بکم اللہ تعالىٰ عنفنان اوار سننار انی لکم نذیر مبین انوڑے سمدائمیں انگلکنان بحی رنگ ماخ تلیواخ اچھا موٹی اچھا نکشیئے کنیونا خرکن رین یا پڑی اللہ تعبدو اللہ அல்லாஹவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அச்ச அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் அப்படி நீங்கள் அல்லாஹை தவிர வேற யாரையாவது வணங்கினீர்களே ஆனால் இன்னி அகாபு அழைக்கும் அதாபயோமின் அலீம் நோவினை தரும் ஒரு நாளுடைய தண்டனை உங்களின் மீது நான் பயப்படுகின்றேன் என்றும் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் எதா விஷயம் எல்லா நபிமானங்களும் சொல்லக்கூடியது தானே இல்ல எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க பிறகு தங்களை அல்லாஹுடைய ரசூல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்ட பின்னால் அவர்களுக்கு சட்டங்கள் அவர் மீது விதியாக்கப்படும் அதுக்கு பின்னால் உள்ள அமல்கள் செய்வது சட்டங்கள் ஏற்றுக்கொள்வது நடைமுறைகளில் உள்ள விளக்கங்கள் இவை எல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தரப்படும் அதனால் முதல்ல அல்லாஹை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் இந்த பக்குவம்லாம் ஏற்படும் பொதுவாக அல்லாஹாலாவை ஏற்றுக்கொண்ட பின்னால் மனப்பக்குவத்தை அல்லாஹாலா தந்து விடுகின்றான் அப்பொழுது எந்த சட்டத்தை சொன்னாலும் சரி அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த ஈமானுடைய நெஞ்சத்திற்கு ஏற்படும் ஈமான் இல்லை என்று சொன்னால் மறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு மனிதர் அவர் பெரிய ஷேகாக இருக்கின்றார் அல்லது பெரிய அறிவாளியாக இருக்கின்றார் அவரை பின்பற்றக்கூடிய சில முறியீதீன்கள் சில சீடர்கள் இருக்கின்றார்கள் அல்லது அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களெல்லாம் அவரை நம்பிக்கை கொண்டு அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதற்கு எந்த மாற்றமும் செய்ய மாட்டார் அவர் தப்பா சொன்னாலும் சரி உலகத்தில் மனிதர்களுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம் அவர் தப்பாகத்தான் சொல்றார் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியுது ஏன்னாப்பா இது பகிரமா தெரியுது நல்லா தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி தவறான கருத்து அப்படின்னு சொல்லி ஆனால் அதிலேயே பிடிவாதமாக இருப்பார்கள் அவர்கள் இல்லை இல்லை எங்கள் ஷேக் சொல்றது தான் கரெக்டு எங்கள் குரு செல்வதுதான் சரி எங்கள் தலைவர் சொல்வதுதான் சரி என்பதாக சொல்லி சரி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன அடிப்படை நம்பிக்கை எந்த மனிதர் சொல்லுகின்றாரோ யாரை பின்பற்றுகின்றார்களோ அவரை பற்றியுள்ள நம்பிக்கை வலுவாக உள்ளே கூன்றப்பட்டு விடுகின்றது அதன் காரணமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் மறுப்பே சொல்ல மாட்டார் தப்பாக இருந்தாலும் மறுப்பு சொல்ல மாட்டார் ஆனால் அல்லாஹத்தாலா நியாயமானவன் நேர்மையானவன் தவ தவிர வேற எதையும் பொய் சொல்ல மாட்டான் தீமையை சொல்ல மாட்டான் கெட்டதை சொல்ல மாட்டான் அல்லாஹத்தாலா நல்லதைத்தான் சொல்லுவான் எதையும் சொல்ல மாட்டான் என்பதும் அப்படிப்பட்ட ஒருவனை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைக்கு பின்னால் தான் அவன் சொல்லுவதெல்லாம் சரி என்பது மனதிலே ஏற்றப்படும் மனசில் போய் உட்கார் அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் வராது பாருங்க நம்ம மூமீன்கள் மூமீன்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன ஏன் எதற்கு என்பதெல்லாம் கேட்டுக்கொள்வதே கிடையாது அதை பற்றி சிந்திப்பதும் கிடையாது நம்ம கபரில் என்னென்ன வேதனை இருக்குது நரகத்தில் என்னென்ன தண்டனை இருக்குது நல்லவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் என்னென்ன பதவிகள் இருக்கின்றன அப்படிலாம் எக்கச்சக்கமாக ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன எதையாவது நாம் மறுக்கிறோமா மறுக்கக்கூடிய மனம் வருகின்றதா சிந்தனை வருகின்றதா எண்ணம் வருகின்றதா எதுவுமே கிடையாது சொன்னதை எல்லாம் அப்படி ஆமன்னா ஒப்புக்கொண்டோம் ஈமான் கொண்டோம் சல்லம்னா ஒப்புக்கொண்டோம் என்ற நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் அதுதான் அடிப்படையாக முதல்ல ஈமான் வேண்டும் அதுதான் அடிப்படையாக எல்லா நபிமார்களும் சொல்லிய கருத்து லா இல்லாக இல்லல்லான்னு சொல்லுங்க இன்னி நதியருண் இன்னி லக்கும் நதீரும் உபின் அல்லா தாமு அல்லா வை தவிர நீங்கள் ஏற யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அப்படி நீங்க வணங்கினா வேற ஆள வேற பொருளை வணங்கினால் இன்னி அகாப அழைக்கும் நோவினை தரக்கூடிய பகிரங்க பயங்கரமான வேதனை உள்ள ஒரு நாளை உங்களுக்கு நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க நோஹலை காலல் மல உள்ளது என கபருவமின் ஓமிகி அவருடைய கூட்டத்தாரில் இருந்து நிராகரித்து விட்டவர்கள் சொன்னார்கள் அவருடைய கோமகளிலிருந்து நிராகரித்து விட்ட ஒரு கூட்டம் தலைமையாக உள்ளவர்கள் தலைமை தனம் உடையவர்கள் மலர் என்று சொன்னால் முக்கியஸ்தர்கள் சொன்னார்கள் உண்மை நாங்கள் எங்களை போன்று மனிதராகவே தவிர நாங்கள் பார்க்கவில்லை நீங்க சொன்னது நாங்கள் என்ன கேட்கறது போல ஒரு மனிதர் தானே எங்களை போன்று எங்களை போன்ற ஒரு மனிதராகவே தவிர உண்மை நாம் காணவில்லை நாங்கள் காணவில்லை அது மட்டுமல்லாமல் உண்மை சில மனிதர்கள் பின்பற்றி உண்மை பின்பற்றி செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் கூடவே இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க கேட்டாக்கல்லும் உண்மை பின்பற்றியவர்கள் இந்த மாதிரி மனிதர்களை தவிர வேறு யாரும் கிடையாது எந்த மாதிரி ஹும் அராதிலுனா அவர்கள் எங்களிலே ரொம்ப தாழ்ந்தவர்கள் ரொம்ப கேவலமானவர்கள் அவர்கள் எங்கள் எங்கள் ஊர்லேயே ரொம்ப கேவலமான ஆள்களை தான் உங்களை பின்பற்றி போல ஒரு மனிதர் தான் எங்கள் கூட்டத்தை தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நபின்னு சொல்றதுக்கு ரசூல்னு சொல்றதுக்குள்ள தகுதி உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே ரசூல்னு சொல்லணும் ஏன்னா போல ஒரு மனிதர் தான் அதனால் நீங்கள் ஒன்று ரசூலுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சரி அதே போல் உங்களை பின்பற்றியவர்கள் எங்கள் கூட்டத்திலேயே ரொம்ப மோசமான ஆள்கள் இருக்கிறாங்க கேவலமான ஆள்கள் அவங்க தான் உங்களை பின்பற்றி இருக்கிறாங்க அவங்க கேவலமான அராதிலுனா அறுதலா என்று சொன்னால் தருதலை அப்படின்னு சொல்லலாம் தமிழில் அது மாதிரி உள்ள ஆள்கள் தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு அவங்க பெரும்பாலும் நூஹலை இஸ்லாம் அவர்களை ஆரம்பத்தில் பின்பற்றிய அந்த மனிதர்கள் ஒரு சிலர் ஒரு பேர் அஞ்சு பேர் பின்பற்றினாங்க ஆரம்பத்தில் அவங்க பின்பற்றியவர்கள் செருப்பு தைக்கும் வேலை தொழில் உள்ளவர்கள் ஹஜ்ஜாம் பார்பர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவங்கதான் முதல் நூலை பின்பற்றினாங்க பார்பர்கள் செருப்பு தைக்கக்கூடிய செருப்பு தொழிலாளிகள் இவங்க தான் இருந்தாங்க அதனாலதான் அராதி எங்கள் ரொம்ப மோசமான கேவலமான வேலை செய்யக்கூடியதான் அவங்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து அவங்க பின்பற்ற மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்க ஈமான் கொள்ளுங்க நான் அல்லாவுடைய கூதரா வந்திருக்கேன்னு சொன்னோன்னா யோசனை பண்ணால் உங்களை வந்து பின்பற்றினாங்க பாதியர் அதாவது ரயின்னு சொன்னால் அது அரபின்னு சொல்லப்படும் உருது சொல்லப்படும் சிந்தனை அறிவு ஆனால் சிந்தனை முந்தியவர்களாக அதாவது எந்த விதமான ஆழ்ந்த சிந்தனை இல்லாமல் மேலோட்டமான பாதியன்னா லாகிர ரி வெளித்தோற்றமான சிந்தனையிலே வெளித்தோற்றமான சிந்தனையிலே எங்களிலே ரொம்ப கேவலமானவர்கள்தான் அவர்களை தவிர வேறு யாரும் உண்மை பின்பற்றவில்லை என்பதாகவும் சொன்னார்கள் அவர் பின்பற்றியவர்கள் இப்படிப்பட்டவங்க அவங்க வந்து ரொம்ப கேவலமானவங்க பாதியூரை அவங்க சிந்தனையில் யோசனை கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா எங்களை எங்களுக்குலாம் யோசனை இருக்குது ரொம்ப நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்குறோம் சிந்தித்து பார்த்ததுனால அவங்களை பின்பற்றலை அவங்கெல்லாம் சிந்திக்காம உடனடியாக பின்பற்றி விட்டாங்க அதனால் ஒமா நரக்கும் அலைநாமியும் பதில் சரி உங்களை நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றீங்க எல்லா ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி வணங்க சொல்றீங்க உங்களுக்கு எதாச்சும் எங்களை விட பெரிய சிறப்புகள் ஏதாச்சும் இருக்கா எங்களோட வசதி வாய்ப்பு அதிகமாக அல்லது வேறு எந்த வகையிலாவது எங்களை சிறப்பு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது உங்களுக்கு எங்களை போல ஒரு ஆள் தானிங்க ஒமா நராக்க ஒமா நராலுக்கும் அடைநாமியும் பொம்பளின் உங்களுக்கு எங்களை விட எந்த சிறப்பும் இருப்பதாக எங்களுக்கு தெரியல நாங்கள் பார்க்கவில்லை ஒமா நராலு உங்களுக்கு நாங்கள் காணவில்லை அலை நாம் இப்ப எங்களை விட ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று நாங்கள் காண முடியவில்லை பல் நவுர்னுக்கும் காதிபீன் அது மட்டுமல்லாம் சொல்றது அப்படி உறுதி கொடுக்கணும் பல் நவுர்னுக்கும் உங்களை நாம் எண்ணுகின்றோம் காதிபீன் பொய்யர்களாக எண்ணுகின்றோம் அதாவது பொய்யர்களாகவே உறுதியாக நாங்கள் எண்ணுகின்றோம் என்பதாக பொருள் அரை குறையா இல்லை சும்மா அப்படி லேச அப்படி இருக்கலாம் அப்படி இல்லை பொய்யர்களாகவே நாங்கள் உங்களை எண்ணுகின்றோம் என்பதாக கூறின எந்த விஷயத்தில் எதன் பக்கம் நீங்கள் எங்களை கூப்பிடுகின்றீர்களோ அதாவது அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா என்னை அவனுடைய தூதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா அதில் அந்த விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் அப்படி ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான நன்மை இருப்பதாகவும் நாங்கள் கருதவில்லை எந்த நன்மையும் கிடையாது எங்களுக்கு வாழ்க்கையில் அதனால நூஹ அலி இஸ்லாம் அவர்களை பார்த்தவர்கள் சொல்லியதன் காரணமாக அல்லாஹத்தாலா அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான் என்பதையும் அந்த ஆரம்ப வாசகத்திலேயே நூஹ் அலிஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் இங்கே ஒரு கருத்தையும் அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றான் அவங்க நூஹ் அலி இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ரொம்ப கேவலமான தொழில் செய்தவர்கள் செருப்பு தைக்கக்கூடியவர்கள் நாவிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இங்கே தொழிலை வைத்து அல்லாஹத்தாலாவிடத்தில் மதிப்பும் மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடைப்பதில்லை என்பதும் தெரியப்படுத்தப்படுகின்றது என்று கருத்து கூறுகின்றார்கள் அதாவது தொழிலின் காரணமாக அல்லாஹத்தாலாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடுவதில்லை அல்லாஹத்தாலாவிடத்தில் மதிப்பு மரியாதை வருவது அவன் கண்ணியப்படுத்தும் அவனுடைய கண்ணியத்தை பெறுவது என்பது மனிதனுடைய ஈமானின் மூலமாக அமலின் மூலமாக என்பது தெரியப்படுத்தப்படுகிறது காலத்திலும் அப்படித்தான் நடந்தது சகாபாக்கள் மிக ஏழைகளாக இருந்தவர்கள் அடிமைகளாக சிலர் இருந்தார்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்கள் பல பேருக்கு பல ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் ஆனால் முதிய முதலாக ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் அந்த சகாபாக்களை மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹத்தா பாராட்டுகிறார் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹத்திய தொழிலை தொழிலை வைத்து கேவலமாக மதிப்பதும் அல்லாஹாலத்தில் மதிப்பு மரியாதையும் இருப்பது தொழிலை கொண்டோ என்பதும் கிடையாது என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றன